வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா கச்சியப்ப சிவாச்சாரியா சுவாமிகள் அருளியுள்ள கந்தபுராணம் அசுர காண்டம் சூரன் தண்டஞ்செய்படல பற்பல உரைத்தனல்லாபலி திறங்கி பின் தொடர்ந்திடு துன்முகிதன்னொடும் பெயரா மன்றின் மே வரும் சூர வலியோன் பொன்றடங்கள் முன்னரே வீழ்ந்து போய்ப் புரண்டாள் புரண்டு மற்ற அவள் சகடையில் பெயர்ந்திடும் பொழுதின் மருண்டு பேரவை யகத்தினோர் அஞ்சினர் மறுக அரண்டு அருண் கழல் சூர பன்மாயனு மவுணன் இரண்டு நோக்கினும் தீயழ விழித்து இவை இசைப்பான் என்னையோ இவள் புலம்புதிய சமூகத்திலையோய் உன்னை ஓர்கிலாது என்னையும் நினைகிலாது உன் கை தன்னையும் இவள் கரத்தையும் வாழினால் தடிந்து முன்னையோர் என இருந்துளார் யாரெனமுழிந்தான் புரந்தரன் புனர் புலோமசை புவியிலோர் புறத்தில் இருந்து நோற்றலும் உந்தனக்கென்று சென்று எடுத்தோம் விரைந்து வந்து ஒரு விண்ணவன் எங்களை வெகுண்டு கரம் துணித்து மற்ற அவளை மீட்டியே கினன் கண்டாய் என்னு முன்னரே சொரிந்தன விழிகனல் எரிவாய் துன்னு தீம்புகை படலிகை உமிழ்ந்தது துண்டம் வன்னி காலுரு காலென உயிர்த்தது மதிபோல் மின்னல் வாழ் எயிறி இதழினை மறைத்தது விரைவில் வெடிக்கல் உற்றதி எவ்வண்டம் என்று ஐயுற விரைவில் இடிக்கல் உற்றது தீயவாய் நகை வந்தது இதழும் துடிக்கல் உற்றது புருவம் மேல் நிமிர்ந்தது துள்ளி கடிக்கல் உற்றன ஏற்றணி கரகர கலிப்ப புயற்புறந்தொரு நித்தில முதிர்ந்தவா போல வியற்பு மிக்கன முறைமுறை அன்னது விழிய மயிர்ப்புறந்தொரும் புலிங்கம் வந்தடைந்தனவல்லே செயற்பெனும் கனல் கிளர்ந்தது சிந்தையின் நின்றும் நீடுவம்சினம் இத்திரம் அவனிடை நிகழ ஓடுகின்றனர் திசைவுளார் உலைந்தனர் முனிவர் ஆடுகின்றது ஓர் தெய்வதக் கணிகையர் அவன் சீர்பாடுகின்றவர் யாவரும் பதை பதை திரிந்தார் தங்கள் உற்றிடு தரிக்கும் கறிவோடியதரிக்கும் ஓங்கள் மேருவும் குலைந்தன பணியலாம் உலைந்த ஏங்குகின்றனர் வானவர் நடுங்கினர் இரவி தீங்கு நாடியே போயினன் மீண்டனன் திரிந்தான் பார் நடுங்கின விண்ணலாம் நடுங்கின பறவை நீர் நடுங்கின அயன் பதம் நடுங்கின நெடியோன் நடுங்கின அவுணரும் நடுங்கினர் உலகத்து ஆர் நடுங்கினர் அவன் சினம் சிறியதோ அன்றே அண்ணல்லம்புகழ்ச்சூர பன்மாயனாரையும் கண்ணில் புன்மணத்து அவுணர்கோன் இத்திரம் கனன்று துண் எனச் சினத்து அமரர்கள் யாரையும் தொலைப்பான் எண்ணி உற்றிடும் இளையரை பார்த்து இவை இசைப்பான் மீனெடுத்து நம் ஏவலில் திரிந்த விண்ணவர்கோன் கான் இடத்து இருந்து ஒருவனைக் கொண்டு இவர் கரங்கள் ஊன் எடுத்திட தரித்தனன் என்றிடின் ஒழிந்த மானுடத் தரும் அடுவரே இங்கு இனி மாதூ பரமனே அலன் பங்கையத்த விசினோனல்லன் மார்வுடை திருவுலாவரு மார்புடைத்தேவனுமல்லன் இரியும் வாசவன் தானலன் அவன் பணியற்றும் ஒருவனாம் இவர் கைதடிந்து ஆவி கொண்டு உரைவான் விண்மையங்கு ஒரு செருவிடைத் தானையால் வீக்கி எண்மை கொண்டு உறும் அமரரைக் கொணர்தலும் எனது கண்முன் நின்றிடும் அவுணர்த்தம் அழிப்பசி ஒழிய உண்மின் நீர் எனக் கொடுத்திலே நர நினைந்து உற்றேன் மறை வைத்தே அமர்கின்றதோர் வாசவந்தனையும் நரைவைத்தே வைத்தே அமர்போம் குழல் சசியையும் நான் முன் சிறை வைத்தே நிலன் சிறியர் என்று உன்னினன் தீயின் குறை வைத்தோர்கள் போலாயினே நித்திரம் குறியேன் கைப்படுத்திய உயிர்ப்பலி கடிதின் உண்ணாது தப்பவிட்டது ஓர் மால்கரியோத்தனன் தமியேன் இப்புவிக்கனே இவர் கரம் குறைத்திட்டது எனது மெய்ப்படுத்திய ஊனமே அல்லது வேறு பூதரந்தனை சிறை தடிந்திடு புரந்தரனை மாதரார்புகள் சசிதனை நாடுவான் வழி கொள் தூதர் இன்னமும் கண்டிலர்கொள் அவர் துணிவால் ஏதமின்றி இப்புடவியிற் குறும்பு செய்திருத்தல் நீர் இருந்த நீர் புதல்வரும் இருந்தனர் நிகரில் தேர் இருந்தது நேமியும் இருந்தது சிறிது என் பேரிருந்தது யானும் இங்கு இருந்தனன் பின்னை யார் இருந்தும் என் இருந்தும் ஆகின்றது என் அந்தோ வானளாவு வெண்பஞ்சியின் மால்வரை வரிதே தீநிலாயது ஓரளவையின் முடிந்திடும் செயல் போல் தூநிலா ஏற்றினையர் கைச்சோரியின் துளியால் போனதே பல ஆண்டமும் கொண்ட நம் புகழே எழிவும் இங்கு இவர்க்கு உருவதே இமய வருத்தங்கள் வழி நின்றது ஓர் அரந்தையும் இவ்விடை வருமே பழியும் என்னிடத்து எய்துமே என்றும் இப்பழிதான் ஒழிவது இல்லையே பொறுப்பதே அதனை என் உயிரே மல்லல்லம் தடம் தேர்கடக்கை மலைவயமா எல்லை இல்லவும் அவுணரும் இருப்ப சில்லை மென் குழல் அசமுகிபடுவது இத்திரமோ நல்ல நல்ல என் அரசியல் முறை என நக்கான் நக்க காலையில் கால் உறும் வார்கழல் நரல மக்கள் தங்களின் வானு கோபப் பெயர் வலியோன் செக்கர் அங்கியில் தன் தந்தை முன் செவ்வே புக்கு வந்தனை செய்து நின்று இணையன புகழ்வான் ஐயக்கேண்மதி நமது குற்றேவலாலழுங்கி தொய்யலுள்ளமோடிந்திரன் கரந்தனன் சுரரும் நொய்யறியித் இத்தொழில் நினைப்பதும் செய்யலர் நுங்கை கை இழந்ததென் மாயமோ உணர்கிலேன் கவல் வந்தி பெற்றிடு கான்முளை எட்டிவான் தவழும் இந்துவைக்கரம் கொண்டனன் என்பதோரியல்பே அந்த ரத்தரில் ஒருவனே இணையவர் அங்கை சிந்தியுற்றனன் என்று நீ உரைத்திடும் திறனே வலியராகியே புரிந்தனர் எனினும் மற்றவர்கள் மெலியராத்த தகைமை மேவினரோ ஒலிதரும் கடல் மீன் சுமந்து உன்பணி உழந்தார் அலியர் அல்லதைக் காண்ட கையார் கொலோ அனையோ நரை மலர்கமலத்தனை வெகுளினும் நாரத்துறையுள் வைகிய முகுந்தனை வெகிழினும் உம்பர் புனல் சடை இறைவனை வெகுளினும் இயல்பே சிறியர் தம்மையும் முனிதியோ பெருமையில் சிறந்தோய் முத்திரப்படும் தேவரே அல்லது உன்முனிவிற்கு எத்திரத்தினர் இயந்துளோர் இளையர்க்கும் இணைத்தே சித்தம் உற்றிடும் வெகுழியை தீருதி இன்னோர் கைத்தலம் தன்னை இழந்துழிப்பெயருவன் கடிதின் விசய வாழினால் இங்கிவர் கரந்தனை வீட்டும் அசைவில் தன்னை நின்னுளத்தின் மாலளித்த சசியை இந்திரக் கள்வனைத் தம் உயிர் பசையிலாததோர் அமரரை பற்றி நன்படர்வே அங்கண் உற்றிலர் மறைகுவரே அகிலம் எங்கும் நாடுவன் அனையர் வாழ்த்துறக்க நாடு ஏகி செம்கனல் கொள அளிக்குவன் அமரர் தம் திறத்தை மங்கை மாறொடும் பற்றி ஓர் கண்ணலின் வருவேன் விடை தமியனுக்கென்று நின்றிரப்ப தாதையாகிய உணர்கோன்முனிவினைத் தணிந்து போதிமைந்தனின் படையொடும் ஆங்கனப் புகழ ஆதவன் பகை அழகிதென்று உவகையை அடைந்தான் ஓகை சேர்த்தரு விண்ணவர் மணிமுடி உறிஞ்சி சேகை சேர்த்தரு தாதை தாள் உச்சியில் சேர்த்தி வாகை சேர் சிறு தந்தையர் தம்மையும் வணங்கி போகை சேர்விடை கொண்டு தன் இருக்கையில் போனான் மைந்தன் ஏகலும் சூர பன்மாவனும் வலியோன் குந்து தீவிழி உழையரிற் சிலவரை நோக்கி அந்த நான்முகன் இங்கனம் வருகுவன் அவனை நந்தம் முன்னுற கொடுவருவீரன நவீன்ற எங்கண் புற்றுளான் அயன் எனக் கூவினர் ஏகி பங்கையத்தனை கண்டு நின் கொணர்கனப்பணித்தான் நங்கள் கொற்றவன் என்றலும் ஒல் என நடவா அங்கம் ஐந்துடன் அவுணர்கள் மன்னன் முன் அணிந்தான் அணைந்த பூமகன் வைகளே பக்க நாளவற்றால் புணர்ந்தயோகொடு கரணம் மேல் உள்ளன புகழ நுணங்கு சிந்தையால் அகிலமும் படைத்துழாய் நொய்தில் தனந்தகை இவர்க்கு உதவுதி என்றனன் தலைவன் என்று தானிவை மொழிதலும் திசை முகன்னி செய்து வன்றிர்கரங்கூடுக மற்றிவர்கெனலும் ஒன்றொர் மாத்திரை பொழுதின் முன்னவை வளர்ந்துறலும் நன்று நன்று நின் வல்லபம் என்று சூர் நவின்றான் அன்னதன் பின்னர் அசமுகத்து அணங்கினை அரசன் தொல் நகர்குளே இருந்திடச் செய்து துன்முகத்தி தன்னை மைந்தனொடு உய்தனன் புலோமசைத்தையல் காட்டியே முன்னிருந்துழிகாட்டியே வருகையனமுழிந்து உழைத்திற் இந்த பல் சிலதரை நோக்கியே உலகில் தழைத்த செங்கதிற்கடவுளைத்தாரகாகணத்தை எழுச்சி கொண்டொரு கோளினை யாரையும் என்னே அழைத்திராலெனச் சொற்றனன் அவுணர்கட்கரசன் சேடர் பற்பலர் விடை கொடு சேட்புலம் சென்று நேடியன்னவர் தமையலாம் கொணர்ந்து முன்னிறுவ மூடு கொண்டலில் கரந்த மின்பின் எழுமுறை போல் கேடு கொண்ட தொல் சினவெரி சூரன் உள் கிளர்ந்த வியர்க்கும் நெஞ்சினன் கதிர் முதலோர் தமை விழியா அயற்கையின்றி வானிடத்திரியுநீரா இயற்கை ஒன்றிலை எங்கைதன் செங்கையை எரிந்தோன் செயற்கை காணுதிர் வரிது நீர் இருந்ததென் சேனில் இளையல் தன் கரம் குறைத்திடும் இமையவன் உயிரை கலைதல் களைதல் அல்லதேல் அனையனைக் கட்டித் தலை செய்து இவ்விடை அல்லதத் தலையில் விளைவ வந்து எமக்கு உரைத்திலீர் நன்று நும் மிகுதி மரத்திறத்தினால் எங்கை தன் கையை ஓர்வலியோன் குறைத்ததற்கு நீரகத்தரே அல்லது குறுக்கில் ன்று நம் ஆணையால் இத்தொழில் புரிவிர் முறைத்திரம் கொலோ நுங்களுக்கு இது என மொழிந்தான் நீதியில்லவன் இங்கு இவை உரைத்தலும் நிறுவ ஏதும் எங்களை வெகுழலை இங்கு இவள் கரத்தை காதுவான் தனைக் கண்டிலம் இன்று செல்கதியின் மீது சென்ற வெம்பிழி என உரைத்தனர் விண்ணோர் துண்டம் ஆகியே கரம் துணிப்பட்ட செய்கை கண்டிலார்களாம் கதியடைச் சென்றவாம் கண்கள் அண்டத்தம் செயல் அழகிது என்று அணையரையெல்லாம் தண்டல் இல்லதோர் சிறை புரிவித்தனன் தலைவன் தினகரன் முதலினோர் சிறையில் புக்க பின் வினைஞரில் சிலர் தமை விழித்து நீவிற்போய்த் துணை வரும் மருத்துவர் தொகையை தம் என முனிவொடு தூண்டினன் முடிவில் ஆற்றலான் ஒற்றரில் ஒரு சிலர் ஒல்லை ஏகியே குற்றமின் மருத்துவர் குழாத்தை கூவியே பற்றி முன் உய்தலும் பதைக்கும் நெஞ்சினான் தெத்தன அங்கு அவர்க்கு இதனைச் செப்புவான் வானிடை மண்ணிடை மாதிரத்திடை மேல் நிகழ்கடலிடை வியன் ஊனிடை உயிரிடை ஒழிந்து நின்றிடும் ஏனைய பொருளிட எங்கும் நிற ஏன் உருகின்ற என் இளையல் கையை ஓர் சேனினன் வாழ்கொடு சேதி திட்டதை காணுதீர்வுமக்கு எவர் கரக்கற்பாலினோர் நீழ்நகர் குறுகியின் நிலைமையில் சுற்றிலீர் தறி அலர் சூழ்ச்சியால் தகுவற்கு இப்பழி வருவது நன்றி என மகிழ்ந்து வைகினீர் பெருமிதம் நன்றி எனப் பேசமாறு சொல் உரையற நின்றனர் உலவைப் பண்ணவர் வந்திரலின்றியே மனத்தில் அச்சமாய் நின்றிடு கால்களை நீடு கால்களில் துன்றிய கனைகழல் சூரன் என்பவன் ஒன்று ஒரு சிறைதனில் உய்திட்டரூ ஈற்றினை இழைத்திட இருக்கும் கால்களை சீற்றமுடு அவுணர்கோன் சிறையில் வீட்டினான் சாற்றிடின் உலகமேல் தவத்தினால் வரும் பேற்றினும் உலகு கொள் பெருமைத்தானதே சிறிதரு மறுத்தரைச் சிறையில் வைத்தபின் குறை கழல் வினைஞரைக் கூவி இற்றையாண்டு இறுதி நல் மதி முதல் எல்லையாளரை தருதீரென்று உரைத்தலும் தாழ்ந்து போயினார் ஏவலராயினோர் ஏகி எல்லையின் காவலராகிய கடவுளோர்த்தமை புல்லியமகபதி புணர்த்த அச்செயல் ஒல்லுவது என்று அதற்கு உள்ளமாக நீர் எல்லிரு மனம் சொல்லிய வந்தலீரியாண்டும் துண்ணி நீர் நிரந்தரம் நம் பணி நெறியின் நின்று இருந்ததில் பயன் எவன் வரும் தவறு என் சுரர் அரும் தலையிட்டனன் அவர்கள் தம்மையும் தூவலி கழுவிய சூரன் பின்சில ஏ வலர்த்தங்களை விழித்து டிப்புவி காவலர் தமையலாம் கடிது வம்மெனக் கூவுதிர்த் தம்மெனக் கூறித் தூண்டினான் தூண்டலும் அளவை தீர் தூதர் ஓடியே ஈண்டிய காவலர் இனத்தை மாநிலம் தேண்டினர் பற்றியே சென்று வென்றிகொள் ஆண்டகை இறைவனது அவையின் விப்பவே ஆக்கையில் வியற்புராச்சம் நான் உயிர் தாக்கு உளம் தளரக் கைதொழும் காக்குநர் தொகுதியைக் காவல் மன்னவன் நோக்கினன் வெகுண்டு இது நுவரல் மேயினான் எளித்து உறலின் தினம் ஏவல் நீங்கியே களித்திடுசியொடும் கடவுள் வாசவன் ஒழித்தனன் இம்பரின் உம்பர் இல்லை நீர் அழித்தது சாலவும் அழகிதாமரோ குறித்திடு புரை மனக் கொண்டல் ஊர்பவன் நெறி திகழ் ஆணையின் நின்ற தூதுவன் மரித்திருமுகனுடை மங்கை தன்கரம் அறுத்து அவன் இருந்தனதுவும் தேர்ந்திலீர் மரங்கிளர்த் தேரல்வாய் மடுத்து வைகளும் கரங்குறு நிலையராய்க் கலங்கினீர்கொலோ உறங்கினீரே கொலோ ஓம்பலீர்கொலோ பிறங்கு தொல்வளமையால் பித்துற்றீர்கொலோ ஓயுமென் பகைஞரோடு உறவுற்றீர்கொலோ வாயவர்த்தங்களுக்குக் கஞ்சினீர்கொலோ சேயிழையாரிடைச் செருக்குற்றீர்கொலோ நீயீர்கள் இருந்ததென் நிலைமை என்னவே எண்டரும் எந்தை நீ இசைத்ததன்மையில் கொண்டிலம் ஒன்று அக்குவலை எந்தனை பண்டுதொட்டளி குதும் பகைஞர் யாரையும் கண்டிலம் கரந்துரை கதையும் கேட்டிலம் தாயனும் ஏழகத் தலையில் துன்முகா இழையொடும் வரல் அதுவும் அன்னற்கை போயதும் தெரிந்திலம் புந்தி கொள்ளுதி மாயமிதாகுமாள் மன்ன என்னவே விடை தருவருக்கையை மிசைந்து மால் குழி இப்புடவியை இடைதொரும் போற்றல் செய்திலீர் இடையுறையன்பையின் இணையதோர் பழியடைவது மாயாம் அழகிதே என்றான் பொலி கெழுமுவரி புத்தேள் உள்ளுரை வடவைச் செந்தி தொலை உழி எழுவதே போல் சூரனு சினம் மீ கொள்ள மலிகதிர் இருள் புக்கென்ன வாளு மறுங்கே தானைத் தலைவர் நின்றாரை ஏவித்தனித்தனித் தண்டம் செய்வான் சிற்றில தமது நாவை செங்கையைச் சேதித்திட்டான் சிற்ற்சிலர் துண்டந்தன்னை செவிகளைக் களைதல் செய்தான் சிற்சிலர் மருமந்தன்னை சிறுபுறத் தொடு பொய்வித்தான் சிற்றிலர் தாளைத் தோளை சென்னியை சேதிப்பித்தான் எரிதரு கழல் கால் சூரன் இத்திரம் பல்தண்டங்கள் முறையினில் செய்து சீய முழுமணித் தவசில் தீர்ந்து விரல் கெழும் இளையர் செல்லவிடை கொடுத்தயனை நோக்கி மறைமுனி போதி என்னமற்றவன் இணைய சுற்றார் மன்னவர் மன்ன கேள்மோ வான் கதிர் இன்னில மடந்தை வேலைக் கிரையவர் யாருமென்றும் உன்னுடை பணியில் நிற்பர் உலகிவரின்றி அன்னவர் பிழையுட்கொள்ளேலறிஞ்சிறை விடுத்தியென்றான் குறையிறந்தினைய கூறிக்கோகனதத்தோன் வேண்ட நரையிருந்துளவுதாரோன் நன்றனை இசைவு கொள்ளாவுரையிருந்நிலங்கும் வாழ்க்கை ஒற்றரை நோக்கிநந்தன் சிறையிருந்தோரைத் தம்மின் லும் சென்றங்குத்தார் வன்றளை உற்றோர் தம்மை மன்னவர் மன்னன் பாரா என்று நம் பணியில் நிற் இந்திரொடு சேர்கள் ஏர் சென்றிடுங்கள் தொன்மை செய்திடவென்னான் நோர் நன்றிது புரிதும் என்னா நயமொழி புகன்று போனார் போதலும் கமலத்தோர்க்கும் புதல்வர்க்கும் அமைச்சர் யார்க்கும் மேதகு முனிவர் யார்க்கும் வியன்படைத் தலைமையோர்க்கும் போதலை உதவிச் சூரன் புகுந்தான் முன்செல் ஆதவன் பகைஞன் செய்த செயலினை அரைதலுற்றே